إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونفن به ونتوكل عليه ونعوذ بالله من شعور عنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شعور عنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يمضله فلا هادي له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 فَقَدْ قَالَ اللهُ تَبَارَكَ وَتَعَالَى بَعْدَ أَعُوذُ بِاللهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ إِنَّ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَاخْتِلَافِ اللَّيْلِ وَالنَّهَارِ لَآيَاتٍ لِأُولِي الْأَلْبَابِ الَّذِينَ يَذْكُرُونَ اللهَ قِيَامًا وَقُعُودًا وَعَلَى جُنُوبِهِمْ وَيَتَفَكَّرُونَ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ فَقَالَ تَبَارَكَ وَتَعَالَى أَيْضًا அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அல்லாஹுவை பயந்து தகுவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பா நங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் வசியத்தும் செய்து கொள்கின்றேன் இறையச்சம் தப்புவா என்று சொல்லக்கூடியது மனிதர்களிடமிருந்து அம்மா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அம்சமாக வந்து கொண்டிருக்கிறது இபாதத்துகள் அனைத்தினுடைய சாராம்சமும் இவாதத்துகள் அனைத்தினுடைய எதிர்பார்ப்பும் அது தப்புவாவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது குரானுடைய ஆரம்பத்திலேயே குரான் எங்களை விழித்து மிக தெளிவாக சொல்லிவிட்டது இந்த குரான் தப்புவாவுடையவர்களுக்குத்தான் வழிகாட்டும் குரானுடைய இன்னமொரு இடத்தில் அம்மா சொல்லுகிறான் இந்த குரானை நாங்கள் மனித சமூகத்துக்கு வழிகாட்டியாக அனுப்பி வைத்திருக்கிறோம் நாஸ் شهر الرمضان الذي انزل بيه القرآن <تصفيق> هدل للناس اندى قرآن مندالك لك وليك آتتم مندالك لأي سريعان وليل پتما هل تجل لوم آنال اندى <تصفيق> مندالك للم يالولي يؤللت تقوى يرك كردو بأيبكت يرك كردو اللهولي يذات الميذ نمبك يرك كردو اپنى پت متقيم قلقتان اندى قرآن وليك آتتم ألف لا ميم ذالك الكتاب لا رأيب فيه هدل للمتقيم அல்லாஹுடைய ஆரம்பத்திலேயே தக்குவாவை கொண்டு எங்களுக்கு உபதேசம் செய்து விட்டார் அலி வசல்லுக்களை எடுத்து பார்த்தால் எல்லா ஹொத்துபாக்களிலும் தக்குவாவை கொண்டு இறையேற்றத்தை கொண்டு பயபக்தியை கொண்டு அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளைக் கொண்டு நசீகத்தை செய்துதான் தன்னுடைய ஹொத்துபா பேருடைய எங்களை ஆரம்பம் செய்திருக்கிறார்கள் குரானை நீங்கள் நாங்கள் திருப்பி பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுல் பல ஆயத்துக்கள் அந்த ஆயத்துகளை ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் தக்குவாவை பற்றி பேசி இருக்கிறார் ஒரே ஆயத்தில் அல்லாஹ் தக்குவாவை கொண்டு வசியத்தை செய்கிறார் ஏ மனிதர்களே உங்களை படைத்து பரிமாறித்துக் கொண்டிருக்கக்கூடிய பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய அவன கையில் இருக்கிறது அவன் உயர்த்தக்கூடியவன் அவன் தாக்கக்கூடியவன் உங்களுடைய கண்ணியத்தை கேவலமாக மாற்ற முடியும் உங்களுடைய கேவலத்தை அவனுக்கு கண்ணியமாக மாற்றவும் முடியும் செல்வத்திலிருந்து வறுமையை கொண்டு வரவும் முடியும் வறுமையிலிருந்து செல்வத்தை கொண்டு வரவும் முடியும் சொல்லுகிறான் இரவை பகலாக மாற்றுவது போன்று பகலை இரவாக மாற்றுவது போன்று செத்ததிலிருந்து உயிருள்ளவைகளையும் உயிருள்ளதிலிருந்து செத்தவைகளை வெளியாக்குவது போன்று கண்ணியத்துக்குள்ளிருந்து கேவலத்தை கொண்டு வர முடியும் கேவலத்துக்குள்ளிருந்து கண்ணியத்தை கொண்டு வர முடியும் அல்லாஹ் சுஹானகு தாலா செல்வத்துக்குள்ளிருந்து வறுமையை கொண்டு வந்து சேர்ப்பான் வறுமை உள்ளுக்கிருந்து செல்வத்தை கொண்டு வந்து சேர்ப்பான் அல்லா சுபானகு தலா இவைகளை மிக தெளிவாக எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறான் என்னுடைய கையில தான் அனைத்தும் இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் நாடி நாள் அவனுக்கு செய்ய முடியும் அல்லா சுபானகு தாலா நாம் அனைவருக்கும் ஆவியத்தான வாழ்வை நசிமாக்குவானாக ஆவியத்தான வாழ்வுக்குரிய மக்களாக்கி வைப்பானாக எனவே அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே تقوى हेच शक्ल कोडीने पटे कुरान मी गाला महकवितिरकरो इनवर आयत अल्लाह सुल्ह करा या अय्युहल लजीना आमनु तक्ल्लहू हत्त तकातह ईमान कोंडवர்களே विश्वास कोंडवர்களே இறை நேசர்களே আল্লাহुवे तुम्ही एப்படி अंजवेनडू आपडी अंजिकोलुंगल आपडी बायंदुकोल्लुंगल अंबुकुरिये சகோதரர்களே इनवर आयत या अय्युहल लजीना आमनु तक्ल्लहू व कुलू कौलन सबीदा सुभान अल्लाह பல ஆயத்துக்களை எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது தக்குவாவை கொண்டு ஆரம்பித்திருக்கிறார் நோம்பை பற்றி சொல்லுகிறான் குத்திவாரைக்கு முஸ் உங்களுக்கு நோம்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது இதற்காக வேண்டிக்கும் தத்தபூர் நீங்கள் முத்தொகைங்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி நோம்பை கொண்டு அல்லாஹுடைய அச்சம் வர வேண்டும் நோன்பை கொண்டு அல்லாஹுடைய பயம் வர வேண்டும் நான் நோம்பாளியாக இருக்கிறேன் என்பதின் காரணமாக நோம்பாளியாக இருக்கிறேன் என்பதன் காரணமாக பசித்தவர் விட்டால் நோம்பு முடிந்து விடும் இதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே நான் ஒரு முஸ்லீமானவன் நான் உலாகவே அஞ்சக்கூடியவன் எனவே பாவமான கருமத்தை நான் செய்ய மாட்டேன் நோம்பாளியை பார்த்து சொல்லுகிறான் நீ நோம்பு படித்துக் கொண்டு சாப்பிட மாட்டாய் நாங்கள் முஸ்லீம்கள் நாங்கள் இதை செய்ய மாட்டோம் இப்படி நடக்க மாட்டோம் சகோதரிகளை அல்லா சொல்லுகிறான் நோம்பை கொண்டு வாழ்க்கையில் தப்பு படித்துக் கொள்ளுங்கள் ஹஜ் மாதம் ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டிய பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மலர் வந்து கொண்டிருக்கிறார்கள் சபா மறுவா ஒடிக்கிற மலைக்கடையில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு கூட்டணி இப்பொழுது விமானத்திலே பறந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய வீட்டை அல்லாவுடைய வீட்டை தரிசிப்பதற்காக வேண்டிய அன்புக்குரிய சகோதரர்களே யாரெல்லாம் போய்விட்டார்களோ யாரெல்லாம் போய்கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் போக இருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் எல்லா சுகாணகுத்தாளா ஏற்றுக் கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆரோக்கியமான ஹஜ்ஜுடைய பயணத்தை நசீமாக்குவானாக இதுவரைக்கும் எங்களிடையே யாருக்கெல்லாம் ஹஜ் பாக்கியம் கிடைக்கவில்லையோ அல்லா சுகாகுத்தாளா அந்த இடத்தை காட்டாமல் எங்களை மௌத்தாக்காமல் இருப்பானாக அந்த இடத்தை தரிசிக்க தரிசிக்காமல் எங்களுடைய உயிரை வாழ்ந்தாமல் இருப்பானாக அன்புக்குரிய சகோதரே ஹஜ்ஜுடைய கடமையை பற்றி குரான் பேசியிருக்கிறது ஹஜ்ஜுக்காக ஆயத்தமாகின்றது கடைசியாக விதிக்கப்பட்ட கடமைக்கப்பட்டது பத்தாவது ஆண்டில் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது இப்படியாக நோபு கடமையாக்கப்பட்டது இஸ்லாம் நுபவத்து கிடைத்து சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்படியாக ஒவ்வொன்று ஒவ்வொரு வணக்க வழிபாட்டை நடிப்பணியை செய்து மக்களை முஸ்லீம்களாக முக்லீம்களாக மாற்றி அன்புக்குரிய சகோதரி பதினைந்து பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இவாதத்துகள் கடமையாக்கப்பட்டது ஆனால் அதிலும் கடைசியாக கடமையாக்கப்பட்ட இவாத அது ஹஜ்ய கடமை சொல்லமாக செல்லம் எதிர்த்தடுப்பட மக்களை ஹஜ்ஜிக்கு அழைத்துக் கொண்டு போகவில்லை ஹஜ்ஜிக்காக வேண்டிய மக்களை அழைத்துக் கொண்டு போவதற்கு மக்களை உருவாக்கினார்கள் மக்களை பக்குவப்படுத்தினார்கள் மக்களை பண்படுத்தினார்கள் மக்களுக்கு மத்தியில் உணர்வு உருவாக்கினார்கள் அன்புக்குரிய சகோதரே அப்படிப்பட்ட மக்களை ஹஜ்ஜுக்கு அழைத்துக் கொண்டு போகிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் பொறானுடைய ஆயத்திறங்கிறது உங்களுக்கு ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஹஜ் அல்லாஹ் வாஜிவாக்கிறான் நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் ஆயத்தமாக வேண்டும் எத்தனையோ பேர் நீச்சி வைத்திருக்கலாம் அடுத்தவரிடம் ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் பணத்தை சேகரிக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சப்படுத்தால் எனக்கு அடுத்தவரிடம் ஹஜிக்குரிய பண தொகையை சேர்த்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி பணத்தை திரட்டுவார்கள் பணத்தை சேகரிப்பார்கள் ஒரு காணித்து பூமியை நிறேக்கு போகலாம் என்று முடிவு செய்யலாம் கூடாது வசதி இருந்தால் கண்ணியமாக போவோம் இஸ்லாம் எங்கேயும் சொல்லல வணக்க வழிபாட்டுக்காக வேண்டி நீங்கள் உங்களை இழிவுபடுத்திக் கொள்ளுங்கள் போய் தலை வேண்டிய அவசியம் இல்லை போக நான் அன்புக்குரிய சகோதரனை எனக்கு பிள்ளைகள் யாரும் இல்லையே என்ற அவர் குழந்தைகள் யாரும் இருக்கல்ல சம்பந்தமாக நிக்காக செய்தார்கள் தனக்கு பதினெட்டு வயதாக இருக்கும் பொழுது உருவாகி செல்ல மௌத்தாகிவிட்டார்கள் அந்த நேரத்திலேயே குரானுடைய ஆய திறங்கி இருந்தது நவீனுடைய மனைவிமார்களுக்கு நவீனுடைய வபாத்துக்கு பிறகு இன்னொருவரை நிக்காக செய்வது ஹராவாக்கப்பட்டிருந்தது நிக்காக செய்ய முடியாது அப்ப ஆனால் அந்த பெண்மதிக்கு ஒரு ஆரம்பிச்சதே பெண்கள் காணும் பொழுது எனக்கு ஒரு பொருந்திக் கொண்டா அதை ஏற்றுக்கொண்டா இதனால நாங்க சொல்றோம் யாருக்கு குழந்தை பாக்கிய இல்லையோ அன்புக்குரிய சகோதரர்களே அதை பொருந்திக்கொள்வோம் அதை ஏற்றுக் கொள்வோம் அதுக்கு நாங்கள் மாற்று வரிகளை கையாள மாட்டோம் அதற்கு மாட்டு வரிகள் எங்களுக்கு தர விரும்பவில்லையா நாங்கள் கேரளமானவர்கள் அல்ல நாங்கள் தந்தையேற்றவர்கள் அல்ல சங்கல்வா செல்லம் அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தது முதலாவது குழந்தை இந்த விடயங்களை கொஞ்சம் கவனித்து விடுங்கள் நபி சொல்ல சிலர் இருபத்தி ஐந்து வயது நிக்காமல் செய்தார்கள் தனக்கு வயது இருபத்தி ஐந்தாக இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை நிக்காமல் செய்தார்கள் அந்த பெண்ணுக்கு வயது நாற்பது அந்த பெண் ஏற்கனவே கல்யாணம் முடித்தமக்கு குழந்தைகளும் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தான் சல்லுவர சிலர் மனம் முடித்தார்கள் ஆனால் சல்லூர் ஆலைவர் சொல்கிற்கு முதலாவது குழந்தை ஜெயினவரமாக காலான புறக்கிறது நபிக்கு வயது முப்பதாக இருக்கும் பொழுது ஆரம்பில் நதிக்கு குழந்தைகள் யாரும் இருக்காக பொறுவ செய்ய கணவன் தான் பொறுப்பை செஞ்சாலும் ஊர்ல உள்ள மக்கள் விட மாட்டாங்க என்ன புல் இல்லையா என்ன செய்வீங்க இந்த விடயத்தில் கருத்தில் இருக்கிறாங்க இந்த நாலு அம்மாவுடைய நடி உருவாங்க இருக்கிறாங்க ஒரு பகுதி வந்து மூணாவது சொன்னாங்க ஒரு மனிதனுடைய இஸ்லாமத்தில் இருக்கக்கூடிய பியூட்டி என்ன தெரியுமா அழகுமா தேவையில்லாத விடயங்களை விட்டு விடுவது என்ன செய்யணும் என்று சொல்லி நீங்களாக ஒரு கேள்வி எழுப்பி நீங்களாக பதில் சொல்லி கிரிடிசை கொடுத்தா இதுக்கு இஸ்லாம் சொல்லி இருக்கிறதே அல்ல அழகான இஸ்லாம் என்ன எனக்கு தேவையில்லாத விடயத்தை விட்டு நான் ஒதுங்கி போவது முதலாவது மூணாவது இந்த ஆம்புல புள்ளை எல்லாம் அப்படி ஒருத்தனுக்கு மௌத்தாவித்தா எங்களை சமூகம் சொல்லும் பாக்கியமற்றவர் நசீமு கெட்டவர் சமூகம் சொன்னதல்ல வார்த்தை அந்த காலத்தில் காதல் சொன்னார்கள் நபியை பார்த்து சொன்னாங்க இவர் சந்தன் ஏற்றவர் இவருக்கு பிச்சரம் இல்லை இவருக்கு பரம்பரை இல்லை இவருடைய தாவா இவருடைய இவருடைய சிந்தனை இவரோட மௌத்தாகிவிடும் என்று சொல்லி கருத்துக்கள் சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரனை போறதுக்கு வசதி இல்லையா அதுக்கு நாங்கள் லான் அடிச்சிக்கு போக சொல்ல இஸ்லாம் சொல் மனைவியனுடைய சொத்துக்களை விற்று ஹஜ்ஜிக்கு போவது கூடாது ஹராமான காரியம் ஹராமான காரியம் மனைவிக்கு மனைவிக்குறாங்க தெரியாது இருக்கிறதே அவ்வளவு பெண்கள் பாவம் அந்த பெண்களுக்கு இந்த சட்டம் ஒன்றும் தெரியாதுல போட்டாங்க ஒன்றும் சரிவர இல்ல கடைசியாக சொல்றாங்க இந்த பொம்புல ராசி இல்லாத பொம்புல இவனை நாளைய சொல்லிடுறாங்க பெண் விளங்கப்படுத்த கணவனுக்கு உனக்கு இருக்கிற நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சொத்துக்கும் இடையே இல்ல எந்த அளவுக்கு அதிஸ்தான் கணவன் காத்து வாங்கலாம் மனைவி ஜ பெரிய கணக்குறதுக்கு அந்த பெண் பைத்து சொல்றா உமாத்தாய் நான் ஒருவராக இருக்கிறேன் உங்களுக்கு ஹலால் ஆகுமா நான் எப்படி தருவேன் இது குறுக்கேளாதே நீங்க என்ன குடும்பம் அல்லையா என்ன கணவர் அல்லையா என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அதற்கு அப்துல்லா சதுரதி எல்லாம் தளர்வோம் வழிகாட்டினாங்க அந்த பெண்ணை நீ பெய்து கேட்டுட்டு வா நபீனை அந்த பெண்களை போற நபீனுடைய வீட்டுக்கு கதவை சற்றாங்க உள்ளுக்கிருந்து கேட்கப்படுது யார் என்பதாக நான் ஜெயினம் வந்திருக்கிறேன் உள்ளது என்ன செய்ய வேண்டும் தெரியாது போக வேண்டும் மாம கொடுத்த சொவித்துட்டார் மாம ாருக்குத்து கொடுத்தாரோப்பா மாம யாருக்குத்து கொடுத்தது இதுகளை கருத்தில் இடுங்கோ இந்த விடயங்களை விளங்குங்க அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நாங்க செய்ததெல்லாம் சரி ஆனா அவங்க செய்வதெல்லாம் மார்க்கத்துக்கு ஒரு நான மார்கட்டுக்கு ஒரு நாட கிரமம் ஹஜிக்கு போறீங்களா மற்றவன் காக்கலத்தை அஜிக்கு போறீங்களா அதே உங்களோட பணம் மணிதா அந்த கடமையை நிறைவேற்றத்துக்கு யாரிடத்தில் வசதி இருக்கிறதோ அவருக்குரிய சேர்த்து ரூபா இதையும் மிக தெரிய திரட்டிக்க சொல் கொண்டிருந்து எடுத்துக் கொண்டு போய் போ பணிக்கு பிறகுதான் அம்மா ஹஜ் கடமையை வாஜிவாக்கிதான் இப்ப நீங்க போகலாம் இப்ப நீங்க பேச்சு இப்ப செய்யக்கூடிய பணமும் இருக்கிறது தக்குவாதம் இருக்கிறது நாங்கள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம் அதற்குரிய அறிவுரைகள் உங்களுக்கு பல வகையில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது எப்படி பொறுபான் கொடுக்க வேண்டும் நாட்டினுடைய சட்டத்தை நாங்கள் எப்படி மதிக்க வேண்டும் பெரும்பான்மை சமூகத்தினுடைய உணர்வுகளை நாங்கள் புண்படுத்தாமல் எங்களுடைய கருமங்களை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் சகோதரனை அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் வெள்ளையர்கள் இந்த நாடு இந்த நாடு பிரிட்டிஷுடைய காலித்து ஆட்சியின் கீழ் இருக்கும் இந்த நாட்டினுடைய இருக்கக்கூடிய சட்ட திட்டம் எழுதப்பட்டிருக்கிறது குறுபாக எப்படி கொடுக்கப்பட வேண்டும் ஒரு மாதாக இருந்தால் என்ன சட்டம் செயல்படுத்த அரசாங்கம் அதை ஒரு பொருள் அது உதகையா மட்டுமல்ல உங்களுடைய இதுக்கும் இதே சட்டம் அப்ளை ஆகும் என்ன சட்டம் இது நாலு வகையான டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்படக்கூடிய உண்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க ஆட்ட கொண்டு வர போறீங்க ஏற்ற கொண்டு வரையா அதுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது எப்படி ஒரு மிருகத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டும் இது யார்கிட்ட வாங்கிவிங்க இது கல்லாடா கள்ளமாடா இது அவர் ரோட்டில் இருந்த மாட்ட தூக்கி ஏற்றி கொண்டு வந்து அவர் வாங்கின நீங்க தான் கல்லண நீங்க ஏன் காரணம் என்றால் ஒரு சாமான வாங்கினா அதுக்கு ஒரு டீடு இருக்க வேண்டும் யார்கிட்ட வாங்கினீங்க எப்படி வாங்கினீங்க அன்புக்குரிய சகோதர சட்டத்தை படியுங்கள் இருக்கூடிய சட்ட தரணிகள் சட்டத்தை பத்தி வெளியே பேசாம மக்களை கூப்பிட்டு மக்களுக்கு முன்னால உலமாக்கள் இந்த சட்டம் இப்படித்தான் இருக்கிறது செய்ய வேண்டும் உங்களோட மகல்லாக்கள் கூப்பிட்டு வச்சு ஒவ்வொரு பிரஜைக்கும் என்ன செய்ய வேண்டும் என்ன நடக்க வேண்டும் என்று சும்மா ஆவேசப்பட்ட நடக்க போறதில்லை இந்த கருத்துவது என்பதாக்டாரை நான் வாங்கினேன் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லி போக முடியாது வந்து இது எழுதப்பட்ட விடய அதுக்கு பிறகு மாட்டறுக்கலாம் ஆட்ட பொது அறுக்கலாம் அபிரிக்காவுக்கு அறுக்கலாம் அறுக்கலாம் அந்த இறைச்ச சாப்பிடலாமா என்பது சென்டரால் சென்டரால் அறுக்கப்படக்கூடிய மாடெல்லாம் அறுக்கப்படக்கூடிய ஆடெல்லாம் அது சில கட்டங்களில் நோய் வாய்ப்பு இருக்கலாம் அதுல நோய் இருக்கலாம் அதை சாப்பிட்டால் அவருக்கு அழைச்சிக்காகும் அதை சாப்பிடுற எல்லருக்கும் நோய் வரலாம் எனவே அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது அதற்கு ஒரு பகவில இருக்கிறது அன்றுக்குரிய சகோதரே ஹலாலானதை சாப்பிட சொல்லி இருக்கிறது நல்லதை சாப்பிட சொல்லி இருக்கிறது இந்த விடயங்கள் எல்லாம் என்னுடைய நாட்டு சட்டத்தில் இருக்கிறது அதே நேரத்தில் கடைசியாக கொண்டிருக்கிறது என்வயர்மெண்ட் சுற்றுச்சூழல் நாங்கள் யாரு தெரியுமா சுற்றுச்சூழலை பற்றி இஸ்லாம் ரொம்ப ஆழமாக கலைத்திருக்கிறது ஆனால் எங்களுக்கு தெரியாது ஒரு ஜம்மாடைய நாலையில、பள்ளி தொட்டு வெளிய போகக்குள்ளோட்டிஸ் ஹஜ்ஜிக்கு போறவர் ஜும்மா தொழு பார்த்த அந்த பகுதி எல்லாம் அப்படியே நோட்டீஸ் தாழ்த்துண்டு பண்பல் இது ஒரு முஸ்லீம் உடைய பண்பல்ல முஸ்லீம் யாரு தெரியுமா ரோட்டில் உள்ள கடலாசம் தூக்கி சேப்பல போடுறவர் இந்த அழகாக வைத்துக் கொள்வோம் ஒரு பள்ளிக்கு பின்னால் சனிக்கிழமை காலையில் வரக்கூடிய அந்த முனிசிபல் என்ன சொல்லுவாங்க பள்ளிய பாருங்களை எப்படி நஜிசாக்கி வச்சிருக்காங்க இத சுத்தம் செய்ய மாட்டாங்களா இவங்க தொழில் ஓட்டில் போட்டு போறாங்க நோட்டிஸ் பங்குறாங்க ஒரு வயசாளி மனிதர் ஒரு கம்ப்யூட்டர் அவருக்கு பேர புள்ளையும் தயவாக சொல்லுகிறேன் சுற்றுச்சூழலை அழகாக வைத்துக் கொள்ளுங்கள் மரங்களை வெற்ற சமூகம் அல்ல மரங்களை நாட்டு சமூகம் மரங்களை நாடுவர் நாட்டுவது இஸ்லாத்தில் உள்ள பகுதி இஸ்லாமதை பற்றி சொல்லி இருக்கிறது இஸ்லாமலை பற்றி வலியுறுத்தி இருக்கிறது எனவே சுற்றுச்சூழலை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே தான் குர்பான் கொடுக்கும் பொழுது நான் எங்க அழுக்க போறேன் அவருடைய ரத்தம் என்ன போகப் போகுது அவனுடைய அசுத்தங்களை அழுத்துகளை என்ன புலைக்க போறேன் நான் குர்பான் கொடுத்துட்டு ராவோடே ராவா அதன் ஒரு மேக்ல கட்டி எங்கேயாவது கொண்டேட்டு போதிட்டு வருவோமே என்று சொன்னால் நீங்க கொடுத்த குர்பான் சுண்ணத்தை நீங்க செஞ்ச பாவம் கருணம் ஹராமான கருமம் ஹராமான கருமம் அதை பார்க்கிற மதுவா செய்வாங்க ஏற்படுத்த நோய்களை பரத்துவதற்கு உத்தி குரான் என்ன சொல்லுகிறது பிராணி அந்த அந்த பிராணியினுடைய மாநிசம் எல்லாவுக்கு தேவையில்லை அவருடைய ரத்தமும் எல்லாவுக்கு தேவையில்லை ரத்தம் குடிக்கணும் என்பதற்காக வேண்டியோ ரத்தத்தை சேகரிக்கணும் என்பதற்காக வேண்டியோ இறச்சி உங்களுக்கு அல்லா சொல்லி சொல்லுகிறான் நிச்சயமாக உங்களுடைய நீங்கள் அறுத்து பொருவான் கொடுக்கக்கூடிய அந்த பிராணியினுடைய மாமிசமோ அதனுடைய இறைச்சியோ அல்லாஹுவை வந்து சேருவதில்லை நேரு மாறாக என்ன தெரியுமா வருகிறதுக்கும் உங்களிடமிருந்து அல்லாவின் பக்கமாக வந்து சேரக்கூடியதே பக்குவா என்று சொல்லக்கூடிய இரையச்சம் ஒன்று மட்டும்தான் அதை அறுக்கும் பொழுது என்ன உணர்வுடன் அறுத்தீர்கள் என்ன நீயத்துடன் அந்த மாவிசத்தை அந்த பிராணியை வாங்குவதற்கு கொடுத்த படம் எந்த அளவுக்கு அலாலானது அந்த படம் எங்கிருந்து சம்பாதித்தீர்கள் நன்றாக இந்த விடயங்களை கத்திடுங்கள் உகையா கொடுப்படும்பத்துக்கு ஒரு ஆடுக்கு நாலு மனைவி இருக்கிறார் அவருக்கு நாலு ஆடில் ஒரு ஆடுதான் அவருக்கு வசதி இருக்கு விரும்புகிறார் அது வேற விஷயம் அவருக்கு கடமை யார் அந்த குடும்பத்துக்கு செலவழிக்கிறாரோ அவருக்குத்தான் ஒரு ஆடு கனவு அந்த குடும்பத்தின் சார்பாக ஆட்ட கொடுப்பார் ஆட்ட உதையாவதாக கொடுப்பார் ஆனால் அவர் இருக்கக்கூடிய கடன்கள் இது பேங்குக்கு உங்களுக்கு இப்ப உகையா கடமை இல்லாவுக்கு தெரியும் கடமையா இல்லையா என்பது எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு ரெட் பில் வந்து இருக்குது அதை உகையா கொடுக்க போறீங்க இப்ப பாடசாலையில பாடசாலைக்கு டேர்ம் கட்ட இல்ல எத்தனையோ ரெட் நோட்டீஸ் வந்து கொண்டிருக்கு உங்களை மகன் நாங்க வெளியே போடுவோம் குர்பா கொடுக்க அயத்தமாக நீங்க அந்த குர்பாங்கு வாரம் நீங்க உங்களை காசை கொண்டுபான் கொடுத்துருப்போம் அற்புக்குரிய சகோதரனை கடை பெற்றுக் கொண்டு வாழ்க்க பாதரிக்கிறேன் இது பொல்லாதது அல்லாஹ் எங்க எல்லருடைய மௌத்தையும் கடலில்லாத மௌத்தாக்க வேண்டும் முஸ்லீம்கள் யார் முஸ்லீம்கள் யார் இந்த நாட்டினுடைய முஸ்லீம்களை பற்றி பெரும்பான்மை சமூகம் என்ன சொல்லுகிறது எலக்ட்ரிசிட்டி போர்டிலிருந்து அரசுகளை கட்டும்படியாக கொஞ்சம் உங்களுடைய சமூகத்துக்கு வலியுறுத்துங்களேன் நசிஹத்து செய்யுங்களேன் என்று சொல்லி எலக்ட்ரிசிட்டி போர்டு சொல்ற அளவுக்குள்ள சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் இன்றைக்கு இந்த பத்திர லைட் இருக்குது இதனுடைய பில் இன்ஷால்லா வாரமாக தான் வரும் நாங்க பா பால கடன் இங்களுக்கு இன்னொரு தண்ணிருக்காங்க பாதிக்கிறோம் இப்ப இதனுடைய ட்யூ டே இதை கற்ற நேரம் வார மாதம் உள்ள கட்டோம் நாளைக்குரியுமா இல்ல நாங்க ஒரு மாசத்துக்கு முந்தையோம் நாங்க அதையும் உங்கள்கிட்ட கடனாக வாங்க வீட்டில் பத்து லைட் இருக்குது பாவித்து அவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் அந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறது ஆனாலும் நாங்கள் என்ன செய்ய நாங்கள் ஒரு நாளும் அரிய நாங்கள் எப்போ கிரெடிட்ல தான் ஓடுறோம் இந்த சமூகமாக நாங்கள் மாற வேண்டும் இந்த சமூக வேண்டும் முடியோ கடவுள் சத்தம் காலுக்கு மேலக்கு மேல போறதுக்கு முன்னாலே அல்லாவுடைய சகோதரி மிக முக்கியமானது எல்லா சந்தர்ப்பத்திலும் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் நான் வைத்து பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது என்னை பார்த்துக் கொண்டே இருக்கிறார் உதாரணமாக ஒரு சீட்டி கேமராண்டு போட்டு இருக்கிறேன் ஒரு ரோட்டில் நாங்கள் எப்படி இருப்போம் கேமரா இருக்கு கேள்விப்பட்டாலே நான் வகையான அசந்து போயிடுவோம் அந்த இடத்துல அழகாக நடந்து கொண்டு அப்படியே பதுங்கி வைத்திருவோம் இந்த கேமராவுக்கு பயப்படுற அளவாவது எனக்கு பயப்படக்கூடாதாட்டிஸ் இது அப்படியே ரெக்கார்ட் ஆகுது சொல்றான் இந்நல்லாக காணலை ரெக்காரது உ ஒரு கமரா வர இல்ல உள்ளத்தில் உள்ள ஊசலாட்டங்களை ரெக்கார்ட் பண்றதுக்கு அல்ல அந்த உள்ளத்தை மறைத்து வைத்திருக்கிறான் உள்ளத்திலுடைய ஊசலாட்டங்களை மறைத்து வைத்திருக்கிறான் அல்லா சொல்றான் உருவாகக்கூடிய ஊசலாட்டங்களையும் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் وَأَثِرُّوا قَوْلَكُمْ أَبِجَأْوْمِهِ إِنَّهُ عَلِيمٌ بِلَادِ السُّدُورِ إن دارت تلقات نان خطبا كيف كروم نان خطبا شايدهم ركرة إذا وعائب بسنة ومنا قادم كيف كروم أنا إذا ولت لبا إنا وعنة إذا الله ركوت مني كن ركران يَعْلَمُ خَائِلَةَ اللَّعْيُنِ وَمَا تُخْفِي السُّدُورِ கண்ணால பார்த்ததுக்கு பிறகு அது பார்வையாக மட்டும் இருக்காது தென்படுகிறேன் இதுவும் உள்ளத்துல பதிவாக அல்லாஹுடைய அல்லா அதை பதிவு செய்திருவான் அவருடைய தவறுகள் அவரை பற்றி கெட்ட என்ன விட்டேன் அதுவும் சொல்றான் ஸ்ஸில்தான wow,